நேசகான வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு தலைப்போடு உங்களை காற்றலையில் சந்திப்பதில் மிக்க ஆனந்தம் அடைகின்றேன் இன்று என்ன பேசலாம் வானொலி துறை பற்றி எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஒன்றுதான் அந்த வானொலியில் அறிவிப்பு என்றால் என்ன அறிவிப்பு துறையில் என்னென்ன தேவை என்பதை இன்று பார்க்கலாம் அறிவு துறை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும் நான் உட்பட எல்லோருக்கும் இந்த அறிவு என்றால் பிடிக்கும் அதில் என்னென்ன தேவை ஒன்று நல்ல குரல் வளம் அதையும் தாண்டி இரண்டு தமிழ் உச்சரிப்பு மொழி பேசும் அழகு அது எந்த மொழியாக இருந்தாலும் மொழி பேசும் அழகு இருந்தால் மட்டுமே அறிவிப்புத்துறைக்கு மிக சிறந்த விடயமாகும் கேட்கலாம் இந்த மூன்றும் இல்லாதவர்கள் அறிவிப்பு துறையில் ஈடுபட முடியாதா என்று ஏன் உங்கள் மனதில் முயற்சி என்ற ஒன்றை நிலை நிறுத்தினால் மட்டுமே முடியும் ஆனால் உச்சரிப்பு தெளிவாக இல்லை என்றால் நிகழ்ச்சியின் தொகுப்பு வடிவங்கள் குறைந்தால் இல்லை உங்கள் குரல் கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் நேயர்களை கவர்வது கவர்வது என்றால் அப்படி அதுதான் நான் மீண்டும் கோருகின்றேன் துல்லியமான பேச்சு சொல்லாடல் அழகாக வர்ணனைகள் கொடுக்க வேண்டும் பேசும்போது மனதில் தெவடைய வேண்டும் உச்சரிக்கும் போது ஒவ்வொரு ஆக்கங்களும் இருக்க வேண்டும் வருகின்றீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் முதல் நான் அறிவிப்பு துறைக்கு வந்துவிட்டேன் ஒளி வாங்கி முன்னே நிறுத்தப்படுகின்றோம் ஒளிவாங்கி நம் கண்முன்னே இருக்கின்றது ஆனால் உட்கார்கின்றோம் உட்கார்ந்ததும் ஏதோ ஒரு மணி நேர நிகழ்ச்சி ஏதாவது பேசிவிட்டு ஏதோ ஒரு பாட்டை கொடுத்துவிட்டு போகலாம் என்று நீங்கள் கடைசி வரையும் எண்ணுதலாகாது அப்படி எண்ணி நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தயாரித்தால் நிகழ்ச்சி எங்கும் செல்லக்கூடியதாக இருக்காது அது மட்டுமல்ல அறிவிப்பு துறையில் இருக்கும் பொழுது நேயர்களை கவரக்கூடியதாக உங்கள் அறிவிப்பின் வடிவங்கள் இருக்க வேண்டும் காற்றலைக்கு வரும் முன்கூட்டியே நீங்கள் பயிற்சி எடுத்து விட்ட பின்புதான் நீங்கள் உட்கார வேண்டும் வந்து உங்கள் அந்த முதல் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு உச்சரிப்பும் சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளால் தடம் பிறள செய்யும் ஆகையால் காற்றலைக்கு வருவதற்கு முன்பு மிக தெளிவான பயிற்சி எடுங்கள் முதல் வார்த்தையே நீங்கள் காற்றலையில் உங்களுடைய முதல் நாள் முதல் நிகழ்ச்சி வடிவமைக்க வேண்டும் என்ற திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் உங்கள் மனதில் காற்றலையில் நீங்கள் கொடுக்கும் முதல் வசனம் உதாரணமாக நெஞ்சில் நிறைந்த நெசகான வானொலி நேயர்கள் பாணி உங்களுடைய பாணி எதுவோ அதை தெளிவடைய செய்யுங்கள் பயிற்சி கொடுங்கள் உங்கள் குரலுக்கு நீங்கள் முதல் கொடுக்கும் அடியே உங்களை சுற்றி நேயர்கள் ஓடோடி வர வேண்டும் ஆகா என்று ஓடோடி வர வேண்டும் இதுதான் அறிவிப்பு திறன் என்பார்கள் வானொலியை நேசிக்க வேண்டும் வானொலி என்பது ஆகாது தயவு செய்து சாதாரணமாக யாரும் எடை போடாதீர்கள் வானொலியை நேசிக்க வேண்டும் உங்கள் முன் நிறுத்தப்படும் ஒளியை நேசிக்க வேண்டும் பயத்தை அகற்றுதல் வேண்டும் உங்கள் குரலை நீங்கள் கேட்பது அல்ல அறிவிப்பு துறை உங்கள் குரலை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கேட்கப் போகின்றார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகையால் தெளிந்த மனதோடு பயத்தை அகற்றி உச்சரிப்பு சரியா என்பதை உங்கள் மனதில் நிறுத்தி எந்த ஒரு சிந்தனையும் உங்கள் மனதில் நிலை நிறுத்தாமல் ஒளி வாங்கிக்கு முன் உட்காருங்கள் ஒளி வாங்க முன்பு இருந்தபடி வணக்கம் என்று கூறினால் மிக மிக கவனம் வேண்டும் அறிவிப்பு துறைக்கு விரும்பி வருகின்றீர்கள் விரும்பி வந்துவிட்டு ஒரு வானொலியில் இடம் கிடைத்துக் கொண்டால் ஆகா வானொலியில் இடம் கிடைத்து விட்டதே இனி நாங்கள் அறிவிப்பாளர்கள் என்ற எண்ணம் தயவு செய்து ஆரம்பத்தில் நிலை நிறுத்தாதீர்கள் எனக்கு இன்னும் இடம் கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தை மட்டும் உங்கள் மனதில் நிலை நிறுத்துங்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் எடுத்தவுடன் எங்கள் எண்ணங்கள் மேலோங்கிக் கொண்டே சென்றால் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் கீழோங்கி செல்கின்றது அப்படியெல்லாம் எண்ணங்கள் எனக்கு இன்னும் இடம் கிடைக்கவில்லை என்னிடம் என்ன பிழை இருக்கின்றது இந்த அரைப்பு துறையில் என்னிடம் என்னென்ன பிழைகள் இருக்கின்றன என்பதை தேடுங்கள் நிகழ்ச்சி வடிவம் வெளியே வரும் பொழுது மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் இந்த துறையை விளையாட்டாக நினைத்தால் இந்த துறைக்குள் நுழையாதீர்கள் உங்கள் லட்சியம் என உறுதியிடுங்கள் இதுதான் எனது இதை நான் எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நிலைநிறுத்துங்கள் மகிழ்ச்சியோடு ஒரு நிகழ்ச்சியை வடிவமையுங்கள் மகிழ்ச்சி என்றால் என்ன ஆயிரம் துன்பங்கள் வாழ்க்கையில் உருண்டோடிக்கொண்டே இருக்கின்றது அது இல்லாமல் இல்லை ஆனால் அங்கு ஒரு மணி காற்றையில் வந்து உட்காடுவதற்கு முன்பு பத்து நிமிடம் மௌனமாக இருந்து சகல துன்பங்களையும் வெளியேற்றுங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு வெளியேற்ற முடியவில்லை என்றால் ஒரு சைட்டில் ஒளித்து வையுங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியை வெளியே வரவழையுங்கள் மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொண்டு ஒளிவாங்கிக்கு முன்னாக இருங்கள் நிகழ்ச்சியின் வடிவம் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தால் மட்டுமே உங்கள் குரல் தெளிவாக இருக்கும் உங்கள் குரல் தெளிவாக வந்தால் மட்டுமே நிகழ்ச்சி வடிவம் இருக்கும் காற்றலையில் முதல் உங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரும் பொழுது உங்கள் மனதில் எத்தனை சந்தோஷங்கள் அடைவீர்கள் என்பதை உங்களால் உணர முடியாது அந்த உணர முடியாத நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்பு நான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் பயிற்சி எழுங்கள் நிகழ்ச்சியின் வடிவம் நேயர்களை கவர வேண்டும் அறிவிப்பு துறைக்கு மிக மிக முக்கியம் நிகழ்ச்சியின் வடிவம் பயிற்சி கண்டிப்பாக அவசியம் குரலுக்கு பயிற்சி கண்டிப்பாக அவசியம் சொல்லுக்கும் பயிற்சி கண்டிப்பாக அவசியம் வானொலி துறையில் பயிற்சி கொடுப்பது என்றால் ஒரு காற்றலை உருவாக போகின்றது பரிச்சார்த்த ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நிகழ்ச்சிகள் இன்னும் தொடங்கவில்லை அந்த பரிச்சார்த்த ஒளிபரப்பில் அங்கே என்னென்ன நடக்குது என்பது யாருக்கும் தெரியாது இசை மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கும் அங்கே விளம்பரம் போடுவார்கள் அறிவிப்பாளராக வர விரும்பினால் நீங்கள் விண்ணப்படிவங்களை எழுதி அனுப்புங்கள் என்று விண்ணப்ப படிவங்கள் எழுதி அனுப்பப்பட்டாலும் அங்கே கொடுக்கப்படுகின்றது ஒரு காற்றலையின் வடிவமைப்புகள் ஒரு கரையில் நடந்து கொண்டிருக்கும் அறிவிப்பு துறையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் எந்தெந்த நிகழ்ச்சி வடிவங்கள் உங்களால் அந்த நிகழ்ச்சியை எப்படி நீங்கள் வடிவமைக்க போகின்றீர்கள் என்பதை ஆராய்ந்து அறிவார்கள் அதன் பின்பு முன்னால் நிறுத்தி அவர்களுடைய குரலை பதிவு பண்ணி அந்த மீண்டும் அவர்கள் கேட்பார்கள் கேட்கும் பொழுது அங்கே உச்சரிப்புகள் சரியாக வலம் வருகின்றனவா இந்த குரல் காற்றலையில் ஒழிக்கும் இவர் பேசுவது மக்களின் செவியையும் மனதையும் சென்றடையுமா என்ற கேள்விகளை எழுப்பி இவர் இந்த அறிவிப்பு துறைக்கு ஏற்றவரா என்பதை நிலை நிறுத்திய பின்புதான் ஒரு ஒளி வாங்கிக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு துறையில் ஈடுபாடு உள்ளவர் பயிற்சி கொடுத்து விட்ட பின்புதான் உட்கார ஆகையால் பயிற்சி என்பது முக்கியம் உங்கள் எண்ணத்தில் இந்த துறையில் வர வேண்டுமானால் வீட்டில் இருந்தபடியே பல வசனங்களை பேசி பேச்சு தமிழ் வேறு அறிவிப்பு தமிழ் வேறு சாதாரணமாக பேசலாம் ஆனால் வால் ஒளியில் ஒளி வாங்கிக்கு முன்னால் இருக்கும் பொழுது சாதாரணமாக பேசினால் அது அங்கே செல்லுபடி ஆகாது நிகழ்ச்சியின் வடிவங்களும் மாற்றப்படுகின்றன அறிவிப்பு துறைக்கு என்ற ஒரு தமிழ் உச்சரிப்பு அங்கே ஒரு உற்சாகமான பேச்சு இருக்கின்றது ஒவ்வொருவருடைய நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ரசனைகள் இருக்கின்றன அந்த ரசனைகளை ஈர்க்க வைப்பது குரல் வடிவில் பெறும் அறிவிப்பாளர்களால் மட்டுமே முடியும் பயிற்சி எடுத்து விட்ட பின்பு காற்றலையில் உற்சாக குரலோடு ஒழிக்க விடுங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது நேயர்களோடு உரையாடுதல் ஆகாது காரணம் என்னவென்றால் உங்கள் பயிற்சி எண்ணங்கள் பயிற்சியில் ஈடுபாடாக இருக்க முடியாது நேயர்களோடு பேசிக்கொண்டே இருக்கும் அந்த எண்ணங்கள் மட்டும் உங்கள் மனதில் பதிந்துவிடும் பயிற்சி எடுத்து விட்ட பின்பு நேயர்களோடு உரையாடுங்கள் நிகழ்ச்சியில் மட்டுமே நீங்கள் நேர்களோடு உரையாடுதல் வேண்டும் உங்கள் லட்சிய பாதைக்கு சில சமயங்களால் சில சமயங்களில் நேயர்களோடு உரையாடிக்கொண்டிருக்கும் நேரம் சறுக்க பார்க்கலாம் உங்கள் லட்சிய பாதை சறுக்க பார்க்கலாம் அப்படி சறுக்கிவிட்டால் அது சறுக்கியது சரக்கியதுதான் மனதில் நிறுத்தி உங்கள் லட்சிய அறிவிப்பு துறையில் ஈடுபாடு கொண்டு வெற்றி அடையுங்கள் சில சமயங்களில் சில உச்சரிப்பு புலியாக வந்தால் அதை மீண்டும் மீண்டும் பேசி பேசி பேசி பயிற்சி கொடுங்கள் இன்பமான பேச்சு உணர்ச்சி வசமான கருத்துக்கள் காந்தம் போல் ஈர்க்கக்கூடிய நல்ல நல்ல ஆக்கங்கள் உங்கள் நிகழ்ச்சியில் வடிவமையுங்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களை வடிவமைக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொரு படிகளும் முன்னோரி கண்டே செல்லும் நான் இன்னும் பயிற்சி எடுக்க வேண்டும் நான் இன்னும் சாதிக்கவில்லை இன்னும் அவசியம் தேடுதல் என்றால் என்ன உங்களுக்கு ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களை தேட வேண்டும் தேடி தேடி ஆராய்ந்து உங்களை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த அறிவிப்பு துறையில் ஏன் நான் இதை செய்யக்கூடாது ஏன் இதை நான் தேடி எடுக்க கூடாது ஏன் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிகழ்ச்சியை வடிவமைக்க கூடாது என்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் ஒவ்வொரு படைப்புகளும் அமையும் ஆகையால் வானொலியை நேசியுங்கள் மனப்பூர்வமாக உயிரோட்டமாக உங்கள் மனதில் வானொலியை நேசிக்க வேண்டும் நீங்கள் உங்கள் உயிரை நேசிப்பதை விட மிக அதிகமாக வானொலியை நேசித்தால் மட்டுமே உங்கள் அறிவிப்பு திறன் வெளிப்படும் இந்த அறிவிப்பு துறையில் உங்களை முழுமையாக அர்ப்பணித்தால் மட்டுமே இந்த அறிவிப்பு துறையில் கால் வையுங்கள் அறிவிப்பு திறனை பார்த்துத்தான் அடுத்த சந்ததியும் அறிவிப்பு என்றால் இவ்வளவு சுவையாக இருக்கின்றதா இந்த அறிவிப்பு துறையில் என்ற எண்ணத்தை தூண்ட செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்களோடு உங்கள் அறிவிப்பு திறனை வளர்த்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முக்கியமான தேவை என்னவென்றால் பேச்சு மொழி சொல் ஒலி வார்த்தை பேச்சை வெளிப்படுத்துவதில் பேச்சை உச்சரிப்பதிலும் சரளமாக பேசுவதிலும் பேசுவதிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உங்கள் திறமைகளை பேச்சினால் வெளியில் கொண்டு வருவது மட்டுமே சிறந்ததாகும் குரல் பயிற்சி என்னவென்றால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மௌனமாக இருங்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் குரல் பலம் மாற்றடைய பார்க்கும் ஒரு மணி நேரம் மௌனமாக இருங்கள் காலையில் அருந்துங்கள் அதிக சூட்டுடனும் அல்லது அதிக குளிராகவும் அருந்தாதீர்கள் நிறைய பழங்கள் சாப்பிடுங்கள் உங்கள் உடலுக்கு ஒவ்வாமையாக இருக்கும் உணவுகளை உண்ணாதீர்கள் ஏதாவது பழங்களால் உங்களுக்கு அலர்ஜி உண்டானால் அந்த பழங்களை தவித்துக் கொள்ளுங்கள் அண்ணாசி பழம் நிறைய சாப்பிடுங்கள் அண்ணாசி ஜூஸ்ங்கள் இந்த அன்னாசி பழத்தால் குரல் இனிமையாக வெளியொண்டு வர முடியும் தினமும் ஒரு துண்டு அன்னாசி பழம் இல்லை ஒரு டம்ளர் அண்ணாசி ஜூஸ் அருந்துங்கள் கொழுப்புள்ள உணவுகளை முடித்தவரை தவித்துக் கொள்ளுங்கள் மாலை ஆனால் பத்து நிமிடம் மௌனமாக இருங்கள் களத்துக்கு பயிற்சி கொடுக்க பத்து நிமிடம் மீண்டும் மௌனமாக இருங்கள் அதிக குளிரோடு இல்லைக்கு அதிக சூட்டுடன் உணவை அருந்தாதீர்கள் இடப்பட்ட சூட்டுடன் உணவை அருந்துங்கள் அருந்திய பின்பு குளிர் தண்ணீர் அறந்தாதீர்கள் மெல்லிய சூடு கலந்து அதனில் சொட்டு தேன்பிட்டு ஒரு நாலு மிளகு அந்த சுடுநீரில் தட்டி போட்டு அந்த நீரை அருந்து இப்படி தினமும் நீங்கள் செய்து வந்தால் உங்கள் குரல் என்றென்றும் மங்காமல் இரு என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு ஆக்கத்தோடு உங்களை காற்றளையில் சந்திக்கின்றேன் நன்றி என் நேசத்து நெஞ்சங்களில்